பாடம் நான்கு ஒரே ஆடையை சுற்றி கொண்டு தூள்வது ஒரே ஆடையை சுற்றி கொள்வது என்பது வேஷ்டியின் வலது பக்க ஓரத்தை இடது தோளின் மீதும் இடது பக்க ஓரத்தை வலது தோளின் மீதும் போட்டுக்கொண்டு இரு கைகளும் வெளியே இருக்குமாறு அணிவதுதான் என்கள் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு அதன் இரு ஓரங்களையும் தமது இரு தோள்கள் மீது மாற்றி போட்டுக் என உகா அணி இறுதி இல்லாமல் அவர்கள்